நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழந்தது ஆனாலும் பேசுபவர்கள் இவரை பேசிவிட்டால் யாரொருவராலும் மறக்க இயலாது என்பதை உணர்வீர்கள் மெய் என்பர்களே இவருடைய யோக நெறியால் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு கருவிகரணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கருவி கரணங்கள் என்றால் என்ன கருவிகள் என்பது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து கருவிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து கரங்களை ஐந்து கருவிகளை கரணங்கள் என்பது நம்முடைய கரங்கள் கால் அணு தலை அனைத்தும் சேர்ந்து கரணங்கள் ஆக கருவி கரணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி சுழுமுனை நாடி சுழுமுனை என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான அந்த மூலாதாரத்திலிருந்து கடைசியாக முடியக்கூடியது இந்த ஆக்ஞே எனக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சக்கரத்திலே நம்முடைய மூலாதாரத்திலிருந்து நாம் குண்டலினி யோக சக்தியை சுழுமுனைக்கு கொண்டு வந்து பிராணவாயுவை செலுத்தி பலகாலும் பயின்ற சாதனத்தினுடைய முதிர்ச்சியினாலே பிரம்மந்திர வழியே சென்று பிரணவநாதத்துடன் ஓம் என்ற அவர் பிரம்மகபாலத்தை திறந்து கொண்டு திருக்கைலாய மலையைச் சார்ந்தார் மெய்யன்பர்களே இந்த இடத்திலே ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் நாயன்மார்கள் வரலாற்றிலிருந்து தாண்டி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது என்ன என்றால் பிரமந்திர வழியே என்று சொல்லியிருக்கின்றார்கள் பிரமந்திர வழி என்பது நாம் குழந்தையாக பிறக்கும் பொழுது உச்சி மிகவும் மெல்லியதாக இருக்கும் கையை வைத்து அழுத்தினால் ஓட்டை விழுந்துவிடும் என்ற அளவிற்கு ரொம்ப மென்மையான ஒரு தசை அதை மூடியிருக்கும் அதன் வழியே அவருடைய பிரணநாதத்தோடு ஓம் என்ற அந்த சக்தியோடு காற்றினை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் விசுத்தி ஆக்ஞை என்ற ஆறு மூலாதார சக்கரங்களையும் தாண்டி கடைசியாக தன்னுடைய கபாலத்தினுடைய மேல் உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை திறந்து கொண்டு திருக்கைலாயமலையே அவருடைய உயிராகப்பட்டது ஆன்மாவாகப்பட்டது அடைகின்றது என்று பார்க்கின்றோம் மையன்பர்களே ஜீவசமாதி என்பது நாம் ஒரு ஒரு குரு தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சாகசங்களை செய்து பல்வேறு யோக மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பக்தி முறைகளை பயிற்றுவித்து கடைசியாக இறந்து போன இடத்திலே நாம் இப்பெல்லாம் கேள்விப்படுகின்றோம் சுயம்புமூர்த்தி இவர் வந்துட்டு இந்த இடத்திலே ஜீவசமாதி ஆகியிருக்கின்றார் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றோம் உண்மையான ஜீவசமாதி என்பது என்ன என்றால் தான் உடலை தானே ஒருநிலைப்படுத்தி முதல்லே கண்டது போல கருவிகரணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஏற்கனவே நம்முடைய சக்தியும் ஆற்றலும் எவ்வாறு நம்முடைய ஆக்னியலை கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்ற ஒரு குண்டலினிய யோக சக்தியை அவர்கள் தெரிந்து கொண்டு மூலாதாரத்திலிருந்து மேலெழுப்பி மேலெழுப்பி மேலெழுப்பி ஆக்னியில் வந்து நிலைமை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் ஈடுபடக்கூடிய மிகப்பெரிய சித்தர்களால் ஆகப்படக்கூடிய விஷயம்தான் இந்த மேலே கபாலத்தை திறந்து கொண்டு ஓம் எனும் பிரபலநாதத்தோடு பிரணவநாதத்தோடு இந்த உயிர் ஆன்மா மேலே இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை அடையக்கூடியதுதான் ஜீவசமாதி தமிழ்நாட்டில் ஏராளமான ஜீவசமாதிகள் உள்ளன ஒரு சில ஜீவசமாதிகள் எடுத்து அதாவது பிடிமண் எடுத்து அந்த இடத்திலிருந்து பக்தியின் காரணமாக இன்னொரு இடத்திற்கு அந்த பிடிமண்ணை எடுத்து அந்த இடத்தில் கோவில் கட்டி இதுவும் ஜீவசமாதி என்கின்றார்கள் உண்மையான ஜீவசமாதி அந்த ஆன்மா எந்த இடத்தில் அந்த உடலை விட்டு யாக்கையை விட்டு பெறுகிறதோ அந்த இடத்தில் ஜீவசமாதியை நாம் கொளிபட்டோமையானால் உண்மையிலேயே நமக்கு அத்தனை சக்திகளையும் அந்த ஜீவசமாதியிலிருந்து செத்தர்களும் அருளாளர்களும் நாயன்மார்களும் அடியவர்களும் பெரிய தியானி தியானத்தில் ஈடுபட்டவர்களும் நமக்கு வழங்குவார்கள் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இடத்திலே சொல்லி இன்று இருபதாவது நாயனாரை பெருமில்லை குறும்ப நாயனாரை நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்